சத்குரு சுவாமி கீட்டே குரு கிருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பத்தாவது ஸ்கந்த உத்தரார்த்தத்தில் அறுபதாவது அத்தியாயமான கண்ணனுக்கும் ருமிணி தாஜாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் உரையாடல் பிரைவேட் கான்வர்சேஷன் ஊர் அதை வந்து சொல்கிறார் அதை பரமேஸ்வரன் ரசித்து கேட்டுக்கக்கூடியது கிருஷ்ண பக்தரான குருவாயூரப்பர் பக்தரான அந்த பூந்தானம் இதை ரசித்து பாராயணம் பண்ணி பகவான் பரமேஸ்வரன் வந்து இதை பற்றி கேட்க கேட்டு அவர் பாராயணம் பண்ணதை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நாளில் அவருக்கு வந்து முக்தி வந்து முக்தி கிடைச்சி முக்தி கிடைச்சாவது வைக்குண்டத்தை போயிட்டார் அப்படி சொல்லப்படுறது மிகவும் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் அதில் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணும் ஒரு விசேஷ அந்த அர்த்தத்தை பார்ப்போம் ஐம் கி பரமோலாபோ கிரகேஷு கிரகமேதினாம் என் நர்மையை நியதேயாமாருபாமினி அதான் ஏ பயங் பயந்து போன அழகாக இருக்கக்கூடிய ஏ யார ருப்பணி பாட்டி இவர் சொல்கிறார் ஆனால் தேவர்கள்லாம் எப்படி எப்பொழுதுமே இருபத்தஞ்சு வயசு இருக்க இருக்கிற மாதிரி இருப்பார்கள்னு ராமாயணத்தில் பார்க்கலாம் சொல்கிறார் அவர்கள்லாம் எப்பொழுதும் சதா சதா அவர்கள் மட்டும்தான் நம்ம மார்க்கண்டே வந்து எப்பொழுதும் பதினாறு வயசு இருப்பார்ன்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வயசு மாதிரி இளமையோடு இருப்பார்கள் அப்போது ருக்மணி தாயாரும் கிருஷ்ணனும் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தார்கள் அப்போ அதனால் எப்பொழுதுமே அவர் தாதா பாட்டியானாலும் பய அழகாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ பயந்து போன ஏ பாமினி பீரு பாமினி போன ஏ அழகான பண்ணு ராத்திரி பகல் பாராது வீட்டு வீட்டில் வந்து உழைக்கக்கூடிய கிரக கிரக மேதினாம் கிரக மேதினாம்னா இந்த இல்லறத்தில் அதாவது நம்ம கார்க கார்கபத்திய விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிற போது பிரியமான ஒரு தன்னுடைய பாரியையோடு தனியாக அவர்கள் விளையாடி பேசி கொண்டிருப்பார் கேலி பேச்சு கேலியாப் பேசியா பேச்சுருப்பார் பேசி பொழுதுபோக்குவரும் இதுதான் பெரிய பாக்கியம் இது வந்து பிரம்மச்சாரியாக இருந்தால் கிடைக்குமா இல்லை வனப்பிரச்சனை இருந்தால் இருக்குமா இல்லை சன்னியாசிக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்போது இது வந்து இந்த கிரகஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்குன்னு ரசிக்கக்கூடியது அவர்கள் பிரியமான அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாரியையோட ஆத்துக்காரியோடு அவர்கள் தனியாக இருக்கார்கள் இது வந்து ப்ரைவேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்சியல் எக்ஸ்க்ளூசிவ் பிட்வீன் தம் அதுதான் இப்படி சொல்கிறேன்ன்னா இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது அந்த நேரத்தில் பார்க்கலையே இப்போ நம்ம பார்க்குறது ஐயாயிரத்தி நூற்றி வருஷம் அப்போ இருந்திடோ அப்போ பார்த்து பார்த்துட்டுக்கோம் இது நம்ம ஒரு ரசிச்சு பார்க்குறோம் ஒரு பக்தனா பார்க்குறோம் உண்டா இல்லையா அதுதான் விஷயம் அப்போ இதுதான் நமக்கு வந்து அந்த இல்லறத்தான் அதாவது கிரகத்தனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கேரியா தமா தபாஷ் பண்ணி பேசிட்டு இருக்கிறது இப்படி சொன்னார் சுகர் சொல்றார் ராஜனே பகவான் இப்படி சமாதானம் பண்ணார் அந்த விதர்பாஜா அது இதையா பீஷ்பக மகாராஜா அவருடைய பெண்ணான இந்த புனிதாயார் பகவான் பேசின அத்தனையும் வெறும் கேரி தமாஷு கிண்டல் சும்மா கலப்பி விட்டது உண்மை இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்டும் பிரியமான பத்தி இல்லையா தன்னை தியாகம் பண்ணுவாரா அப்படிங்கிற பயத்தை நீங்கள் பெற்றாள் இது வந்து இதே தான் இதனால தான் இந்த இடத்துல ராமாவதாரத்தும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை ராமாவதாரத்துல படித்து எட்டு சொன்ன அவர்களுக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது வயசுல கிளம்பினால் ஆஹ் அந்த சீதம்மா ஆஹ் பதினாலு வருஷம் அந்த இதுன்னா ஆஹ் தண்டகாரண்ய வாசன்னா பதிமூணு வருஷம் அவர்கள் தனியா இருந்தார்கள் லக்ஷ்மணன் வந்து பாதுகாப்பு அப்போ சௌக்கியமாக இருந்தார்கள் ஒரு ஹனிமன் மாதிரியாக போயாச்சு கடைசி வருஷன்னா அது வரைக்கும் விட்டு வச்சுருக்காரு பகவான் வந்து அவரை விட்டு வச்சுருக்காரு யாரை ராவணனை கடைசி வருஷன்னா அவரை வந்து முடிக்கிறாப்பில் ஆயிடுது கடைசி வருஷம் அதுவும் இந்த சீதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாயா சீதையாக சொல்லப்படுது பல பிரகாரங்களாக அது காண்பிக்கப்படுது அப்போ தேவி பாகத்தில் வேறு விஷயங்களாக சொல்லப்படுது அது வந்து உண்மையான சீதை இல்லை அப்படியெல்லாம் உண்டும் மாயா சீதையை வந்து அக்னி பகவான் ஒரு விருத்த பா பிராமண வேஷத்தில் வந்து இது மாயா சீதையை கொடுத்துட்டு ஒரிஜினல் சீதையை கொண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் செய்கிறபோது அப்போ ஒரிஜினல் சீதையை கொடுத்துட்டு மாயா சீதையை போயாச்சு அந்த மாயா சீத்தை மறுபடியும் அந்த இதை தபஸ் பண்ணி சொர்க்கலட்சுமி அங்கெல்லாம் போயாச்சு இப்படி பல பல பிரகாரங்கள் அங்கெல்லாம் வரும் அச்சான் அது சொல்ல வேணாம் அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்ணாரப்பாயை சொன்னாங்கிறதுக்காக லக்ஷ்மணன் அழுதுண்டே அவரை கொண்டு இதில் விட்ட காற்றில் உடறாப்பிலாக எடுத்தேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விட்டார் தன்னோட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திடுவார் ராமர் ஆனால் கிருஷ்ணன் ஒத்தரையும் கஷ்டப்படுத்த வேண்டும் ஒத்தர் கூட கஷ்டப்படணும் அது வந்து பலராமன் சௌக்கியமாக இருந்தான் பார்க்க போனால் ரொம்ப மேல் மேல் போக்கில் இருந்தார் கதை இதில் பார்த்தோம் நம்ம அந்த சிவந்தகவணி உபாக்கியானத்தில் அந்த பலராமன் கண்ணனையே நம்பலி அப்படியெல்லாம் இருந்தது கண்ணன் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் கொடுக்குறேன் தான் விளையாட்டு பண்ணுவாங்க விளையாட்டு தமாஷ் பண்ணுவான் அதெல்லாம் எல்லாம் வாழ்த்து வரும் அதனால் அந்த பயம் பூரிக்கும் அப்போது அவர் சொல்கிறார் பரத சுகபிரமணிஷிகள் ஏ பரதகுட சிரேஷ்டனே பரீட்சித இப்படி ருக்மிணி ருக்மணி தாயார் நாணத்தோட அந்த ஒரு லஜ்ஜையோட சிரிச்சுட்டு பிரியமா அப்படியே சொற்ற மாதிரி இருக்கக்கூடிய அழகான கடை கண்களால் இப்போ வீட்டில் அவரை பார்த்துக்கலாம் அவர்கள் வந்து மூ மூஞ்சியை வந்து சுடைக்கி சுருக்கிப்பாங்க கழுத்தாவது ஒரு பெட்டு வெட்டுவார்கள் அப்புறம் அழுகை காம்பியலாம் மூணு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டு கடை கண்களால் சுந்தரனாச்சு அவங்க சுந்தரன் கூப்பிட்டுக்காடே அப்படிப்பட்ட ஆண் அழகனான பகவான் கண்ணனுடைய முகத்தை பார்த்துட்டு பேச ஆரம்பித்தான் பகவான் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கொண்ட குறைகளெல்லாம் பகவானுடைய மேன்மை மாறி இருக்க குணங்களாக அதை வந்து இதை விஸ்தாரமாக சொல்லி ருக் பதில் சொல்கிறார் அப்படி ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் நிறையா பண்ணுறார் இங்கே பல விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிருக்காத விஷயங்களெல்லாம் சொல்லுவேன் இது அத்தியாயம் முடிஞ்சப்பறம் அப்புறம் மறுபடியும் நான் இப்போ எங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னுடைய கிரகத்துலேருந்து இல்லை அப்போது மறுபடியும் ஏதாவது விஷேஷமான பாயிண்ட் விட்டு போயிட்டு தான் பார்த்து அதெல்லாம் சொல்லுவேன் இங்கே சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சொல்லுவோம் அவசியம் சொல்லுவேன் அப்போ இதை வந்து ரசித்து அனுபவித்து அதை அப்படியே ஆழ்ந்து அதை அனுபவித்து சொல்லுவோம் அதில் சந்தேகம் கிடையாது அதனால் யாராக இந்த கட்டத்தை அனுபவிக்கணுன்னு விடாமல் கேளுங்கோ ரெப்படேஷன் அவசியம் இருக்கும் மறுபடியும் விசேஷமான விஷயங்கள் சொல்லுவேன் அதனால் அவசியம் இருக்கும் அதனால் கேளுங்கோ விட்டால் நஷ்டம் உங்களுக்கு எனக்கு இல்லை நான் தான் விட மாட்டேன்னு சொல்றேன் வந்து அதுவும் பாகவத்தம் விடாம சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு பிச்சு பிச்சு பார்த்துருவோம் அசமத்துவம் பயம் துர்காசயணம் பிரபலை கலிஹி அராஜத்துவம் அவிஜாத்த லௌகிகே அவசாதனம் நிஷ்கிஞ்சனத்துவம் திரீதி ஆட்யான தரணி யத அனித்தியம் நிர்குணத்வம் விரதா ஸ்லாகியாச்ச தாசீன்ய மகாமக மகாமத்வம் சுவதேஷா தோஷானே சோடசாசத்து அக்ஞாத்வா தீர்க்க தரிசித்வே பைஷ்மியா ராஜ்யா பகுன் குணானே கிருஷ்ண நர்மோதி தான் பைஷ்மி நிஷேதத்து தற்குணாஸ்தவை இப்போ நான் சொன்னது அந்த இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது வந்து பாகவத ஸ்லோகங்கள் இல்லை இது பாஷ்யத்தில் உண்டான ஸ்லோகங்கள் எப்படி சொன்ன சொல்கிறாருன்னா பாஷ் ஸ்ரீதரியத்தில் ஸ்ரீதரியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறார் ஆரம்பிக்க போகிறோம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துலேருந்து ருக்மிணி தாயார் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்லோக ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு சிக்ஸர் அடிப்பார் அவர் பதினோரு பால் போட்டிருக்கார் இல்லையா இவர் வந்து பதினா பதினஞ்சு பதினஞ்சு சிக்ஸர் அடிப்பார் எப்படின்னா கணக்கு இல்லை ஒரு பால் போட்டு ஒரு சிக்ஸர்னே அவர் எப்படி பண்ணேன்னா அதுதான் பா தான் வந்து கண்ணனும் கிருஷ்ணனும் சம் கண்ண கிருஷ்ணனும் ருக்மிணியும் சேர்ந்த விஷயத்தில் சொல்கிறது அப்படி தான் இருக்கும் அது வந்து ஒத்துக்கணும் அசமாயணம் பிரபல अवसाधनं அராஜம் அவிஞ் आध्यानत அவசனிஞ்சனீ ஆட்னீய அனித்தம் நகுணம் விர்த்லோகாட்சு தாசீன்யம் மகாஹா ஸீமத்தும் அகாமம் ஔதசீன்யம் அகாமம் சுவோஷா ஷோடசாச அஜா அதிர்தர்ஷித் வைஷ்மியராஜா பகூன் குணா கிருஷ்ண நர்மோதிதான் வைஷ்மி நசேதத்து துணஸ்தவை இப்போ இவ்வளவு சொன்னது அத்தனையும் அந்த ஸ்ரீதரியத்தில் உண்டான வியானான அந்த பாஷியவியாக்கியான என்ன சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் பத்துலேருந்து இருபது இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா விடாமல் நம்பர் சொல்லுவேன் அது புரட்டி புரொட்டி இந்த இந்த ஸ்லோகம் பகவான் சொன்ன ஸ்லோகத்திற்கு இங்கே ஒரு பதில் அப்படின்லாம் சொல்லுவேன் நீங்கள் அதை வந்து முடிஞ்சால் கனெக்ட் பண்ணிக்கோங்க முடியலன்னா அதை பற்றி கேர் பண்ண வேணாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அதுதான் அதுதான் சாரம் சொல்லக்கூடிய சாரமான விஷயத்தை அவர் என்ன வந்து எப்படி சொல்லி சீண்டினார் ருக்மிணிய ருக்மிணி எப்படி மறுபடியும் அவர் சீண்டின விஷயங்கள் திருப்பி போல் ஓங்கி ஒரு அடி அடிச்சு தூக்கி போட்டாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல கண்ணனுடைய மகிமையை பார்க்கலாம் அவன் வந்து ியா அப்படி எல்லாம் விதிர் வருஷத்துக்கு வருது அப்படி தன்னுடைய பிரியமான பத்னி தன்னை வந்து விரும்பினான் பேசுகிறார்கள் உங்களுக்கு என்ன நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டம் இதை கேட்டு போக வேண்டியதன அதுதான் அப்போ இந்த ஸ்லோக அத்தியாயத்தில் பத்துல இந்த இருபது ஸ்லோகம் பிச்சு பார்த்தோமா இல்லையா பத்தாவது ஸ்லோகத்தின் இருபதாவது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா அதுல பதினாறு கொறைகள் சொல்றாரு பதினாறு கொறைகள் தன்னை பத்தி தாழ்த்தி பேசின்றான் அதெல்லாம் பற்றி தாழ்த்தி பேசுகிறேன் அதுதான் இங்கே சொன்னது அதாவது பொருத்தமின்மை கொத்தரு கொத்தர் பொருத்தமின்மை அதாவது ஒரு கணவன் மனைவின்னா ஒத்து போகிற விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க படிப்பு அப்புறம் பதவி அப்புறம் சம்பாத்தியம் அவருடைய சொத்து சுகம் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அவருடைய இது அழகு இதெல்லாம் பார்க்குறார்கள் யாராவது குணத்தை பார்க்குறாரோ அதுதான் அங்கே கோட்டை விட்டுறார்கள் கோட்டை விட்டு அப்புறம் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்போது பொருத்தமின்மை ஒத்தருக்கு ஒத்தர் பொறுத்தணும் இதுக்கு வந்து பதில் சொல்கிறாள் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் மற்ற ராஜாக்களை பார்த்து பயந்து போனது இங்கே சமுத்திரத்தில் இருக்கான்னு சொன்னது அது முப்பத்தஞ்சில் சொல்கிறார் பின்னால் வரப்போகிறது மறுபடியும் சொல்லுவேன் பொருட்டி புரட்டி சொல்லிடுவேன் கழிவட மாட்டேன் அந்த சமுதிரத்தின் நடுவில் ஒரு கோட்டை கட்டி வசிக்கிறார் அதுக்கு பதில் சொல்கிறாள் அப்புறம் முப்பத்தஞ்சில் பலம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சண்டை பகை விரோதம் ராஜபீடத்திற்கு தகுதி இல்லாமல் இருப்பது ராஜபீட தகுதின்னா இது வந்து ஏற்கனவே அந்த வம்சத்தில் வந்த ஒரு சாபம் அவர் சொல்றார் அதனால் வந்தது புதிரான புரியவே புரியாத பழக்க வழக்கங்கள் மாவட்ட தேசத்தில் புரியாது அதாவது லௌகீகத்திற்கு கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கும் ஒன்றும் இல்லாத அப்படியோ மண்ணாங்கட்டி அடியானுக்கு அப்படி இருக்கிறது ஒத்து போக முடியாது ஏன்னா நம்முடைய விஷயங்கள்லாம் பிரியாரிட்டி ரீசெட்டு அப்போ ப்ரியாரிட்டி ரீசெட்டுங்கிற போது அந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ லோகத்திற்கு அதாவது லௌகிக விஷயங்களுக்கு ஒத்து போகாத நடைமுறை அதுதான் விஷயம் இப்போ ஸ்திரீகளுக்கு கஷ்டத்தை பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் நாற்பத்தி ஒன்று சொல்கிறார் பொருள் அதாவது வறுமையாக இருக்கிறது அகிஞ்சனத்துவம் அதாவது பெரிய செல்வந்தரா இல்லாமல் இருக்கிறது தரித்திரத்தில் இருக்கிறது அது அடுத்தது பத்தாவதாக சொல்கிறது ஏழை எளியவர்கள்கிட்ட மிகவும் பிரியம் குஜேல சுவாமியிட்ட அவ்வளோ ஒரு பிரியம் அன்பு அப்படி எல்லார்கிட்டையும் இருக்கிறது சமஸ்தமஸ்திருஷிகள் முனிவர்கள் அவரெல்லாம் வந்தாருன்னா அவர்களுக்கு வந்து ஏகமாக உபச்சாரம் அவர்கள்ட்ட மேலே பிரியம் ஜார்த்தி அது பார்க்கலாம் பின்னால் வரப்போது ராஜசி யாகத்துல எப்படி எல்லாம் சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால அந்த சூரிய கிரகண காலத்தில் எல்லாரும் சேர்ற போதும் அப்ப எல்லா விஷயங்களையும் வரவேற்று சொல்வார் அவர் அதில் பார்க்கலாம் ஏ அப்புறம் செல்வந்தர்கள்லாம் கண்ணனை பிடிக்காம இருப்பது ஆமா வாஸ்தவம் அவனுக்கு வந்து இது பணம் இருக்கு அந்த திமிர் இருக்கும் இந்த கல்யாணத்துக்கும் பொருத்தம் இருப்பது நல்ல குணம் இல்லாமல் இருப்பது ஏழைகளால் வீணா துதிக்கப்படும் ஸ்தோத்திரம் அடியான படம் விட்டா விடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போம் அதுவும் இந்த ஸ்துதியும் பண்ணுவோம் நிந்தா ஸ்துதியும் விடாமல் பண்ணுவோம் நிந்தா ஸ்துதி பண்ணுறதுனால நிந்தே கிடையாது வந்து சொல்கிறது வந்து நிந்த பண்ணுறாப்புல இருக்கும் ஆனால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் சத்தியான அர்த்தமாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி ஏழைகளால் வீணா ஸ்தோத்திரம் பண்ணப்படுது ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அதாவது லௌகிக விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது இப்போது கிரகஸ்தர் தான் இருக்கார் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் எல்லோருடையும் நான் அப்படியே ரொம்ப ஈஷிந்தான் இருக்கார் ஆனால் அவன் தன்னுடைய ஆத்மநிலையில் எப்பவும் இருக்கான் வித்தகாமிப்பான் கண்ணன் எப்பவும் வித்த காமிப்பான் அதனால் அங்கே அவ்வளோ அவன் வந்து தெரிஞ்சுக்க முடியாது எப்படி ராசலே எப்படி ஒட்டாமல் இருந்தானோ அப்படி ஒட்டாமல் கடைசி வரைக்கும் இருந்தானும் பிறந்த நாள்லேருந்து அது அவதாரம் பண்ண நாள்லேருந்து கடைசியில் மறைய வரைக்கும் யா எதுலேயும் ஒட்டவே இல்லையே பிரம்மமாக இருந்தது அது அப்போ நிறைய விளையாடும் அது இந்த லீலைகள்லாம் அந்த லீலை லெவலில் ரசிக்கணும் அதனால் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது பற்று இல்லாமல் இருந்தது எந்த இதுலத்துலையும் ஆசக்தி பற்று ஒரு பிடிப்பு அந்த ஒரு ஈஷனா ஈஷனான்னு சொல்லுவீங்க அப்படி ஈஷா இருந்தது இப்படி பதினாறு குறைகள் கண்ணன்கிட்ட இருக்கிறாப்பட சொன்னது ருப்பணி மேலே சொன்னது என்னன்னா சத்தியத்தை உண்மையும் ஏதோ உண்மைன்னா இது விவகார சத்தியம் உண்மையினா விவகார சத்தியம் லோக்கத்தில் இப்போ வந்து நேராக பார்த்தேன் ஒரு செல் இருக்கு புஸ்தகம் வச்சுருக்கேன் அடியேன்னு வந்து இதோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் இது வந்து விவகார சத்தியம் இது பாரமார்த்திக சத்தியம் எல்லாமே எங்கள் சுவாமி தான் பண்ணாரு அப்படிங்கிறதே பாரமார்த்திக சத்தியம் அது புரிஞ்சுக்கணும் அது அட்லீஸ்ட்டும் ஓரளவுக்கு புத்தி லெவல்லையாவது மனக்கு வந்து புரிஞ்சு நல்ல அந்த அகங்கார மமக்காரம் போகணும் அதுதான் முக்கியம் தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தி போகணும் அந்த அபிமானம் போகணும் அதுதான் விஷயம் அப்போ ருக்மிணி மேல விவகாரமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை புரிஞ்சுக்காமல் இருந்தது இப்படி ரெண்டு குறைகள் தான் இருக்கும் தீர்க்க எதிர்காலத்தை பத்தி தீர்க்கமா ஆலோசனை பண்ணல இது விவகாரத்தை சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருந்தது இப்படி ரெண்டு குறைகள் சொல்லிட்டு இப்படி ராஜாக்கள்னா நிறை குணத்தவர்னு சொன்னார் அத்தா வேறு அத்தவரெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் அசுர ராஜா பிராயமான ராஜாக்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு ராஜ அந்த ராஜ்ய உரிமை இருந்தது ராஜ்யம் இருந்தது அவரை நிறை குணத்தவர்னு சொன்னார் இதை கேட்டிருக்கு முடிதான் பகவான் தன்னை பற்றி தப்பாக குறைச்சுண்டு இழிவான் இழிவான்னு சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குது நம்ம அவனை வந்து அந்த நிந்தாஸ்துரி பண்ணலாம் இருந்தாலும் சது விவகாரம் சில நேரத்தில் சொல்கிற போது இப்போ பண்ண பண்ண மாட்டோம் இப்போ பகவானை பற்றி ரெண்டு மூணு இடத்துல தப்பான வார்த்தைகள்லாம் வரும் எல்லாம் திடாப்பில் வரும் அந்த வார்த்தை வந்து பாராயணத்தில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அதை டக்குற அந்த வார்த்தை இது இருக்குது இல்லையா குரல் கம்மியாயிடும் உடனே ரொம்ப சின்னதாக கம்மியாகிடும் கம்மியாகிடும் அப்படி தன்னை பற்றி மட்டமாக சொன்ன அந்த பதினாறு குறைகளையும் பகவானுடைய கல்யாண குணங்களாக நிறைய குணங்களாக விளக்கிறார் அதுக்கப்புறம் வரக்கூடியதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ சொல்லியாச்சு அதனால் முதல்ல உனக்கு சமம் இல்லாதவர்கள் அது வந்து சத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது ரொம்ப ஒசத்தியஸ்தா இருக்கிற போதுல ஒருத்தர் இருக்கிற போது நான் அவருக்கு வந்து சமா இருக்க முடியுமா அதுதான் அதுதான் வந்து அவளுடைய சந்தேகத்துலையும் சொன்னான் சுத்தா கூட போகிற சுந்தர சென்பத்தான் தேன்னு இல்லையா அதுலையும் சொல்றார் எப்படி ருக்மிட்ட ருக்மணி கிட்ட ரெண்டு குறைகள் சொன்னார் அதாவது விவகார சத்தியத்தை தெரியாததும் எதிர்காலத்தை பத்தி நீ தீர்க்கமா நினைக்காத பத்தி ரெண்டு குறையா சொன்னார் அவர்கிட்ட தன்னை குறைச்சின் பகவான் அந்த பதினோரு ஸ்லோகங்களில் சொன்னது பதினாறு குறைகள் அது என்னென்ன மறுபடியும் வருது ஞாபகப்படுத்துகிறேன் பொருத்தம் இருந்தது மற்ற ராஜாக்களை பார்த்து பயமா இருந்தது பயம் கொண்டு சமுத்திரத்துக்கு வந்தது சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு கோட்டை கட்டி வசிப்பது அடுத்தது பலம் அதிகமா இருக்கட்டவனை அதாவது பெரிய ராஜாக்கள் பகை விரோதம் ராஜ பீடத்திற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது புதிரான புரிஞ்சவே புரியாத பழக்க வழக்கங்கள் லோக விவகாரத்திற்கு அதாவது லௌகீகமான விஷயத்திற்கு ஒத்துக்கோவாத நடைமுறை பெண்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது இது இல்லாமல் அதாவது பொருள் இல்லாமல் இருப்பது ஐஸ்வர்யம் இல்லாமல் இருப்பது அதாவது அக்கிஞ்சனத்தம் இதான் தரிதிரமாக இருக்கிற அப்படின் ஏழை எளியவர்கள்ட்ட மாத்திரம் பிரியமாக ஜாஸ்தியாக இருக்கிறது ஐஸ்வர்யம் படைத்த பெரியவர்கள்லாம் செல்வந்தர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்கள்லாம் கண்ணனை விரும்பாமல் இருப்பது கல்யாணத்தில் ஒரு பொருத்தம் இல்லாமல் இருந்தது நல்ல குணம் வந்து இல்லாமல் இருப்பது கண்ணனுக்காக நல்ல குணம் அப்புறம் ஏழைகளால் வீணா ஸ்தோத்திரம் பண்ணப்படுவது அவள் வந்து சொல்கிறோம் வச்சுக்கோங்க ஸ்தவியம் ஸ்தோத்திரகா துரி பிரியம் கண்ணனா அவ் க சாரச்சோர சிக்காமணின்னு சொல்லுவோம் சாரச்சோர சிக்காமணின்னு இது வந்து ஜியாவதி பண்ணுவோம் அது வந்து நல்லா இருக்காப்புல இருக்கும் இல்லையா மேல் சத்தியான விஷயம் அது இப்போ தெரியுது சாரச்சோர சிக்காமணி அப்படி வீணா ஸ்தோத்திரம் பண்ணப்படுவதையும் ஏழைகளால் நல்ல குணம் இல்லாமல் இருப்பது ஏழைகளால் வீணா தோற்றம் கொடுப்பது ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அதாவது கிரகஸ்தன் இருந்தால் அவருடைய மனைவி மக்கள் வீடு வாசல் அதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது எதிலும் பற்று இல்லாமல் இருப்பது எதிலும் ஆசக்தி இல்லாமல் பற்று இல்லாமல் ஈஷனா இல்லாமல் ஒட்டா இருப்பது இப்படி பதினாறு குறைகள் ரெண்டு கொலைகள் ருக்மணி சொல்லணும் இதுக்கு அத்தனையும் பதில் சொல்ல போகிறாள் நம்ம ருக்மணி தாயார் சொல்லிட்டு வாரம் சிறுவோம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமான சொல்ல போறேன் இந்த பதினஞ்சு ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு ஸ்லோகமான சொல்லிட்டு போக போறோம் ருக்மணி வாஜா ஸ்ரீ ருக்மிணி வாஜா நன்கு ஏவமேதரவிந்த விலோச்சனாக் பவான் பகவத்தோ அசதி விபூம்னா அபிரதோ பகவந்தீச குவாகம் குண பிரகிரு ரஜ்ன கிரகீத பாதா ரெண்டு ரெண்டாக சொல்லுவோம் ரெண்டு ரெண்டாக சொல்லிடுவோம் அப்படி விடாமல் கேளுங்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா கேளுங்கோ இதை வந்து அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிறவர்களுக்கு இது விடமாட்டார்கள் அது சந்தேகம் கிடையாது நன்வேமிலோச்சனையை பன் பகவோ அசி விபூ குவஸ்வே மிமனோ பகவான் தயதீச வாஹும் தமோ க்ராஹம் குணப்பகீத்தபிவேபியம் உருக்கிரமா சேத்தே சமுதிர உபலம்பிய கணை கிருத்தம் ட்வேவே நூபரம் விருதம் தமோம் சத்தம் பயம் குணேபியா உருக்கிரமா சேத்தே சமுதிரம் ஆத்மா நித்தியம் கதிந்திய கணையே கதவி கிரகத்து முப்பத்தி அஞ்சு மறுபடியும் ஒரு ஆவர்த்தி சொல்லட்டேன் அடுத்த பன்னிரண்டு ஸ்லோகமா போவோம் இது ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் ஆமா அதை ரசிக்க அந்த ரசனை இல்லாம போயிட போகுதுன்னு என்ன பயப்படுவேணாம் நமக்கு ரசனை இல்லாம போயிட போதுன்னு பயப்படுவோம் ஆ ஸ்ரீருக்குணி வாஜ நன்மை நன் ஏதரவிலோச்சனோ சதி விபூம்ன குவஸ்வே மிமனோகவன்யதீசா குணப்பகத்திருத்த நேரவிலோச்சனோசி விபூம்னே மகிமன் அபிதோ பகவன் தயதீச ாஹம் குணப்பகீத்தபாதம் வயது குணேபிய உருக்கிரமாந்த சேத்தே சமுதிர உபலம்பன மாத்திர ஆத்மா நித்யம் கதிந்திய கணகி கிட்ட விக்கிரக்தவம் ஸ்வச்சேவகேந்திரபவனம் விருதம் தமோந்தம் சத்யம்பயாரிவ குணேபிய உருக்கிரமாந்த சேத்தே சமுதிர உபலம்பன மாத்திர ஆத்மா நித்யம் கதிந்திய கணகி கிட்ட விக்கிரக்துவம் ஸ்வச்சேவகேந்திரபவசம் விருதம் தமோந்தம் இப்போ தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ரசிச்சும் கண்ணனுடைய உயர்வையும் அந்த அவனுடைய சொன்ன ஒரு வார்த்தைகளோ ருக்குமணி தாiyar அவونه அனுபவிச்சு சொன்னதium இதல பார்க்கறோம் ஏற்கணும் சொன்னா இதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் நீங்க இதला பெஸ்ட்டா எப்படி கிரகிக்கறேன்னா இது எந்த புத்தகத்தின் பாகம் சொல்றதே அப்படியே கேட்டிண்டா இருந்தா போる ருக்குமணி சொல்றாள் பதில் சொல்லல ஆமே தாமரை கண்ணா எங்க நீ கவர நீந்திருகூடி நீங்களோ அந்த தாமரை கண்ணா அவதானா அவரு இது முழுக்க தாமரை தான அவருடியும் ழுக்க தாமரை தானே ஏ அரவிந்தாக்ஷா தாமரை கண்ணா இங்கும் நிறைந்திருக்கூடிய ஐஸ்வர்யாரு குணத்தை நிறைஞ்ச நான் தகுந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னது சத்தியம் தான் அது என்ன சந்தேகமே இது சத்தியம் தான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா